ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாபாரதத்திலே ஆதிபர்வாவிலே அஸ்வினீஸ்தோத்ரம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை கண்சம்பந்தமான அனைத்துவிதமான வியாதிகளையும் போக்கவல்ல ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் செய்திருக்கார் வியாசாச்சாரிய அந்த ஸ்தோத்திரத்திற்குன்னு ஒரு சரித்திரத்தையும் நமக்கு காண்பிச்சிருக்கார் அந்த சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அப்படி உபமன்யுவானவர் ஒரு கிணத்தில் விழுந்ததை பார்த்ததும் தௌமியர் அதிர்ச்சியோடு கூட கதம் தொமஸ்மின் கூப்பே பதிதஜிதீ ஹே உபமன்யோ என்ன எப்படி நீ இந்த கிணத்தில் விழுந்த சொல்லுன்னு உபாத்தியாயம் பிரத்யுபாச்சா அர்க்கபத்திராணி பக்ஷயித்து அந்தீபூத்தோஸ் அத்த கூப்பே பதிதீ தமு பிரத்யுச்சா அந்த உபமன்யு சொன்னால் இல்லை தினமும் வருவது போல இன்றைக்கும் இந்த பசுக்களை மேய்ச்சலுக்காக கூட்டின் வந்தபொழுது தாகம் மிகவும் அதிகமாக இருந்தது அருகில் குடிப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படி நான் தேடின் இருக்கிற பாலையும் சாப்பிட முடியல காரணம் கன்றுக்கு ஊட்டாமல் பால் கறக்கக்கூடாது என்று தாங்கள் சொன்னதினாலே மாடும் கறக்க முடியல அப்படின்னு தேடி இருக்கிற பொழுது ஒரு இருவர் வந்து இங்கே உள்ள அரு எருக்கஞ்செடியிலிருந்து இலைகளை பறிப்பதை பார்த்தேன் அந்த இலைகளை பறித்ததும் அதிலிருந்து நிறைய பால் வெளிவந்தது அந்த பாலை பார்த்ததும் இந்த பால் நம் தாகத்தை தீர்க்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றினது அதையனால நானும் அந்த எருக்க இலையை பறிக்க ஆரம்பித்தேன் அப்படி பறிக்கிற பொழுது அந்த பால் தெளித்து என் கண் இரண்டிலும் இரண்டு மேலேயும் தெளித்தது அப்படி பால் பட்ட மாத்திரத்தில் கண் தெரியாமல் போய்ட்டுது பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த இருவர்கள் யார் அவர்கள் இப்போ இருக்காரா எங் யார் எனக்கு ஒன்றுமே தெரியல பிறகு கூப்பிட்டு பார்த்தேன் ஒருவரும் பதில் சொல்லலை பக்கத்தில் எனக்கு ரொம்ப பயமாக போய்ட்டுது அப்படியும் மெதுவாக தடவிண்டே வர்ற பொழுது இந்த கிணத்தில் விழுந்துட்டேன் இது கிணறுன்னு கூட எனக்கு தெரியல ஏதோ பள்ளத்தில் விழுந்ததாக நினைக்கிறேன் இப்படி கிணத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான்னு உபமன் அப்போது தௌமியர் கவலைப்படாதே அழாதே கவலைப்படாதே நான் இருக்கேன் நீங்கள் அப்படின்னு தைரியம் சொல்லி எப்போ விழுந்த எப்போயிலேருந்து நீ இங்கே இருக்க மணி வேற ரொம்ப ஆயிட்டதே நாலு மணி ஆச்சின்ன வர வேண்டியதானே எப்போ விழுந்தேன்னு காலம்பரையே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அடாடா காலம்பரிலேருந்து இதில் விழுந்து ஜலம் குடிக்காமல் இப்படி சிரமப்படுறியே முதல்ல உனக்கு கண் வரணும் கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான இந்திரியம் காதில்லாமல் இருந்துடலாம் வாய் பேச முடியாமல் இருந்துடலாம் கண் தெரியாமல் இருப்பதுங்கிறது ரொம்ப துக்கம் உனக்கு கண் முதல்ல வரணும் கண் பார்வை வரணும் உனக்கு அஸ்வினோ ஸ்துஹி தௌ தேவிட துவாம் சக்ஷுஷ்மந்தம் கர்த்தாரா விதி அஸ்வினி தேவர்களை தியானம் பண்ணிக்கோ அஸ்வினி தேவர்களை நீ ஸ்தோத்திரம் பண்ணு உன்னுடைய கண்ணை கொடுப்பவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு தௌமியர் சொன்னார் ஏன்னா நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் சொல்லப்பட்டிருக்கு கண் சம்பந்தமான வியாதிகள் போகணுமானால் அக்னியை பிரார்த்தனை பண்ணணும் சூரியனை பிரார்த்தனை பண்ணணும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் நமக்கு இருக்குது நரம்பு குறைபாடு இருக்குன்னா பரமேஸ்வரனை ஆராதிக்கணும் மனக்கலக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மனக்குழப்பம் தீரணுமானால் விஷ்ணுவை ஆராதிக்கணும் புத்தி சக்தி குறைச்சலாக இருக்குது புத்தி சம்பந்தமான மூளை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணணும் பிரம்மாவை ஆராதிக்கணும் இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தேவத்தையை நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு இரண்டு பேர்கள் இருக்கா அவர்களுக்கு தேவபிஷேஜு பேர் தேவர்களுக்கு டாக்டர்கள் அந்த இருவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த இந்திரியங்களை சரி பண்ணி கொடுக்குறா தேவதைகள் அப்படிங்கிறதுனால தான் நாம் எந்த தேவதையை ஆராதித்தாலும் அஸ்வினி தேவர்கள்தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பவர்கள் அப்படி இந்த விஷயத்தை சொல்லி தௌமியர் நீ அஸ்வினி தேவர்களை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னார் உபமன்யுவுக்கு இன்னும் பாடமே ஆரம்பிக்கலை அவருக்கு சோம்பல் அதிகமாக இருக்குது உடம்பு சுகத்தை தேடுறது சுகமிர சுகத்தை எதிர்பார்த்தால் படிப்பு வராது சுகார்த்தி சேத் தியஜெத் வித்யாம் வித்யார்த்தி சே தியஜேத் சுகம் அப்படின்னு சுகம் உடம்பு சுகத்தை எதிர்பார்த்தால் படிப்பு வராது படிப்பு நன்றாக வரணுமானால் சில சுகங்களை நாம் இழக்கணும் பகலில் தூங்குவது கூடாது வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது தூக்கத்தை குறைக்கணும் தூக்கத்தை குறைக்கணும்னா ஆறு மணி நேரம் தூங்கணும் அவ்வளோதான் அதற்கு மேலே தூங்கக்கூடாது அப்படி சுகத்தை குறைக்கணும் சுகத்தை குறைச்சிருந்தால் தான் படிப்பு நன்றாக வரும் இவருக்கு உடம்பு சுகத்தை பார்த்து பழக்கப்பட்டிருக்குங்கிறதுனாலே தான் தௌமியர் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கார் இன்னும் படிப்பே ஆரம்பிக்கலை அவருக்கு ஆனால் தௌமியர் நீ அஸ்வினி தேவர்களை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் மனசில் ஸ்புரிக்கிறது அஸ்வினி சம்பந்தமான மந்திரங்கள் சஜேவமுக்த உபாத்தியேன உபமன்யு அஸ்வினோ ஸ்தோதமுபசக்கரமே தேவாவஸ்வினோவாகிஹி ரிக்விஹி வியாசர் சொல்கிற அப்படி தௌமியர் சொன்னவுடனேயே உபமன்யுவுக்கு தேவாவஸ்வின அப்படின்னு வரக்கூடியதான ரிக்வேதத்தில் சொல்லப்படுறதான மந்திரங்கள் ஞாபகம் வர அந்த மந்திரத்தை அத்தியனம் செய்யாமல் சொல்லக்கூடாது என்பதற்காக அதற்கு சமானமான ஸ்தோத்திரத்தை செய்ய ஆரம்பித்தார் உபமன்யு ரிக் பி ரிவேதத்தில் வரக்கூடியதான மந்திரம் மாதிரியே அமைச்சு ஒரு ஸ்தோத்திரத்தை செய்ய ஆரம்பித்தார் உபமன்யு அத்தியனம் செய்பவர் அப்படிங்கிறதுனால வேத மாதிரியே அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுறார் அப்படி ஒரு செயலி உண்டு காளிதாசன் சாக்குந்தலம் அப்படின்னு ஒரு நாடகம் செய்திருக்கார் சக்குந்தலையினுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான நாடகம் அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கண்வர் என்கிற மகர்ஷி சகுந்தலையை துஷியந்தன் என்கிற ராஜாவனிடத்தில் விட்டுட்டு வர சொல்கிறார் தன் சிஷ்யனை கூப்பிட்டு அவன் கூட்டின் களம்பறான் என அவள் மாசமாக இருக்காள் கர்ப்பவதியாக இருக்காள் அவள் கொண்டு போய் விட்டுட்டுவான்னு சொல்லி பக்ஷணங்கள் எல்லாம் செய்து கொடுத்து அனுப்புகிறார் அப்போது சகுந்தில் நமஸ்காரம் பண்ணுறா கண்வருக்கு கண்வர் அக்னிஹோத்திரம் செய்துன்னு இருக்கார் அந்த சமயத்தில் நமஸ்காரம் பண்ணுற பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறார் கண்வர் காளிதாசன் அந்த அந்த ஸ்லோகத்தை எப்படி அமைச்சிருக்காருன்னா வேதாத்தியனம் பண்ணினவர் எப்படி மந்திரங்களை சொல்வாரோ அதுபோல் அமைச்சிருக்கார் காளிதாசன் அமீ வேதிம் பரித்ததிஷ்ணியா சமித்வந்த பிரக்தசம்ஸ்தீர்ணர் அப்னந்தோ துரிதம் ஹவியகை வைத்தானாஸ்தாம் வன்ஹஜ்பாபஜூ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் இதை கண்ணமூடின்னு இந்த ஸ்லோகத்தை கேட்டோமானால் வேதமந்திரம் சொல்கிறது மாதிரியே இருக்கும் அப்படி அமைச்சிருக்கார் காளிதாசன் அதே போல தான் புரந்தரதாசர் கீர்த்தனங்கள் பண்ணுற பொழுது ஜகதோத்தாரணான்னு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார் அதில் அனோரணி யான் மகதோமஹி யான் அப்படின்னு வரக்கூடியதான வேத மந்திரத்தையே பாட்டில் அமைச்சிருக்கார் புரந்தரதாசர் ஆகையினாலே அவரும் வேதாத்தியனம் செய்திருக்காருன்னு தெரிகிறது அந்த வேத மந்திரத்தை அந்த கீர்த்தனையில் சேர்த்துருக்கார் அப்படி அவரவர்கள் படித்த படிப்பை அவர்கள் சொல்கிற விதத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இந்த உபமன்யூ இந்த அஸ்வினி ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்